நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமூறு தொழிற்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலை மேலு வெள்ளை வேட்டைய மருந்து என்ன பார்ப்போம் வாங்க வெள்ளை வேட்டை அப்படின்றது வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு ஏற்படுவது சிறுநீருடன் விந்து வெளியேறுதல் ஸ்பெர்மடூரியா இது ஆண்களுக்கு ஏற்படுவது ரெண்டுக்குமே வில்வம் சிறந்த மருந்தா பயன்படுது வில்வ இலைய பவுடர் பண்ணி ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கலாம் அதனுடன் பசு நெய் அல்லது வெண்ணெய் கலந்து நல்லா குழைச்சிட்டு அந்தி சந்தி இருவேளை தொடர்ந்து சில நாளைக்கு எடுத்துக்கிட்டு வந்தாலே இந்த வெள்ளை வெட்டை நீங்கி விடும் லுக்கேரியாவா இருந்தாலும் சரி ஸ்பெம்டூரியாவா இருந்தாலும் சரி எந்த உடல் சூட்டையும் தனித்து வெள்ளைப்படுதல் நோயை போக்கக்கூடியது என்ன நெய்யர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்